அப்படி எந்த போய் அவன் சாப்பிட்றோ அவன் வந்து அசூயப்படாத உங்க வீட்டில் போய் சாப்பிடணும் அசூய முதலே தோஷம் உள்ள உங்க வீட்டுல யோகி போய் சாப்பிட்டா இவர் சித்தத்தையும் எடுத்துவிடும் அது இன் தவிர்த்து யோகி சந்யாசிகளுக்கும் பிரம்மச்சாரிக்கும் சில அன்னத்தை எடுத்து வச்சிருப்பாள் பிரம்மஸ்வம்யாசும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அபிகாரம் பண்ணிவிடா நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட குத்துக்கதான் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கு அப்படி சன்னியாசிக்காகவும் பிரம்மச்சாரிக்கும் எடுத்து வச்சிருப்பா அதப்போ இந்த யோகிஞ்சியை போய் சாப்பிட்டு அதே இல்ல எந்த அண்ணம் எத்திகளுக்காக எடுத்து வச்சிருந்தா எத்திகளுக்கு சாப்பிடணும் ஆஹ் ஒரு ஜானியானவன் அன்னத்து ஷாபஸ்வோம் குஷம் பலம் கண்டே இதெல்லாம் சன்னியாசிய வஸ்துக்களே வேற இன்பத்தை எடுத்துக்கூடாதான் அவளுடைய அவர் ஆசனத்தில் போய் உட்கார கூடாது அவளுடைய காஷாயத்தை எடுத்து இவன் தொடக்காது எல்லாத்தையும் போய் அவபீனத்தை எடுத்துக்கூடாது அதெல்லாம் போய் தொடரே சன்னியாசி எடுத்தே கிரக்தராக போய் தொட்டு கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னார் ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு ஆத்ம ஜஞானத்தை அடையறதுல ஒரு விருப்பம் இருக்கு அப்ப என்னென்ன பண்ணணும்னு சொல்றாள் அதே மாதிரி திருதராஷ்டிரம் பரட்டும் போக போறாள்ன்னே பின்னாடி யோகியா பரட்டும் போக போறாள் ஆ பக்யத்தை அடையும் போறாள் திருதராஷ்டிரம் அவன் காட்டில போய் அவையே வசிக்க போறாள் கங்கா தீரத்தில் போய் பிறகு வியாசர் வரப்போறாள் யுத்தத்தில் போன வாழ்லையும் பார்க்கணும்னு சொல்ல போறாள் வியாசர் எல்லாரையும் திருப்பி காட்ட போறாள் யோக சக்தினாலே வியாசர் எல்லாரும் நம்பியிலிருந்து கரையேறி வராது ஸ்திரீகள் எல்லாம் வந்து பார்க்க போறாங்க சர்வ ஸ்திரீகளும் வந்து பார்த்து குரு சம்சாரம் எல்லாம் எழுதக்கூடிய எல்லாரையும் வர சொன்னார் வியாசர் ாலும்ாரியம் ஏதாவது எல்லாரையும் திருப்பி காமிக்கு போறாங்க பெரிய சமுதிரம் அந்த சமுதிரத்தை சுருக்கி சுருங்கி சொன்னாலும் சொல்லலாம் அப்படிப்பட்டது சுருக்குமா இன்னைக்கு சொல்ல வேண்டியிருக்கு நாளைக்கு சஞ்சய் தூது கிருஷ்ணன் தூது மேல கீத அப்புறம் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா பாரதத்துல என்ன இருக்குன்னாலும் முதல்ல புரிஞ்சு கொள்வது ஒரு பெரிய சந்தர்ப்பம் இல்லையா அதனால இது ஒரு பெரிய பாக்யம் இதுவஹூந்தி योगियो काटी மகிமையை காட்டி அதனால விஷ்ணை ஏற்பாடு பண்ணிட்டார யார அது எத போல என்ன நாயானது தான் வாந்தி பண்ணும் வாந்தி பண்ணா உடனே நக்குவரே அது வாண்டு பண்ணத்தையும் குடிக்கணும் சொல்ற போதே நமக்கு விக்காரமா இருக்கு நாய் தான் வாந்தி மண்ணத்தான் அது மாதிரி தன்னுடைய வீரியத்தை காண்பிச்சு மகிமையை காண்பிச்சு அதனால ஜீவனம் பண்ணினா நாய் தன்னுடைய வாந்தியை சாப்பிடுவது போல என்ன தந்தி சேவதே திரமவித்தானி எப்படி நினைக்கணும் தெரியுமா வர வர வர எல்லாம் எல்லா சக்தியும் அன்பாடு என்ன நினைக்கிறேன் அறியும்படியா பண்ணுவோம் இந்த சக்தி வர வர வர என்ன பண்ணலன்னு தெரியுமோ அது இருக்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு அப்புறம் இந்திரஜால வித்தக்கார மாதிரி ஆயிடும்படியா ஆயிடும் அடைச்சிக்கணும் ஆயிடும் என்ன பண்ணணும் ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு மகிமையை வெளியில காட்டாமல் எவ்வளவு தூரம் அடங்கி இருக்க முடியுதோ அப்படி இருக்கணும் தெரியாத பேசணும் ஓடியா பேசணும் தெரிஞ்சவரா பேசினா உடனே இவனுடைய மகிமையினாலே எல்லாரையும் உடனே செவிக்க ஆரம்பிச்சு மகிமையில அம்மாங்கி போடும் ஏவ்ஜா தறியாமே நம்முடைய மகிமையானது ஒருவருக்கும் புலப்படாமல் இருக்கணும் தன் ஜன கோஷ்டியில அப்படி வசிக்கணும் தன் பந்துக்களோ மித்ராடோ தனக்கு பழகினவர்களோ அவர்களிடத்துல தன் மகிமையை காழ்விச்சோட கூடாது கால்விச்சா என்னாமோ அப்புறம் ஊத்தரா அப்படி இது பண்ணி அப்புறம் உன்முகம் இவாளுக்கு பகவத் தியானத்துக்கு நடமெருக்காது அவன்தான் உத்தம பிராமணன் தன் மகிமை காண்பிக்காமல் யாரு இருக்கானோ அவன்தான் சரியான ஜானின்னு சொன்னாள் சனத் சுஜாதர் கோஷோ உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை சாமானியமான பிராமணன் பார்த்துப்பட முடியுமா உள்ளே உத்தம ஜான் பார்க்க முடியும் இருக்காதா எங்கேயும் இல்ல எட்டி இருக்கிறவன பாராளுமனா எட்டி இருக்கான்னு சொல்லலாம் இகை வசந்தம் தேவாஹா எல்லாம் இருக்கார் அவன் கண் திறக்குமா படுத்திருந்தே கால் நடக்குமா உட்கார்ந்து உடனே உட்காருமா இதுக்கெல்லாம் உள்ள ஒரு பகல் வந்து இப்படி எல்லாம் பண்றது அப்படி ஒத்தன் இருக்காரு தெரிஞ்சுன்னு தெரியாமல் இருக்கானே அவிவேக்க நித்தியம் இவனை பத்தி தான் வருத்தப்படணும்னா அப்படி நம்ம கிட்ட கூட இருந்த கோஷி அனந்தரம் ஆத்மான இப்படிப்பட்ட ஒரு பரமாத்மா அவன் எதா அனுமானாலே அவனை அறிய முடியாது அவன்யா தோஷ வைத்தன் கிட்ட ஒண்ணு அஜானங்கள்ல கிட்டவன் அவனிடத்தில் கிடையாது அப்படிப்பட்டவனை சாமான்யமானவன் பார்க்க முடியுமோ சர்வத்வைத விவாஜிதம் அவன் அவன் அவனை காற்றும் வேறு வஸ்துவோ அவனை போன்ற வஸ்துவோ வேறு இன்னும் கிடையாது அவனே அப்படிப்பட்ட பரமாத்மா அவன் தான் விவசிதான் அப்படிப்பட்ட பிரபுவை எல்லாரும் பார்க்க முடியாதீ சொன்னாஜா பிராமணன் பிராமணன் சொல்றேன் நினைக்காதே பிரம்மத்தை பார்க்கிற க்ஷத்யம் கூட பிராமணம் தான் அவனுக்கும் பிர இருக்கு எத்திரியர்கள் அபிராமணர்கள் பரமாத்மாவின் உள்ள பாத்ரிக்கால் தெரியுமாத்ய அச்சலனாய் அசந்தனாய் சர்வத் விவரத்தனாய் ஆனந்தகரனாய் அகண்டனாய் பரிபூர்ணனாய் உள்ள இருக்கிற பரமாத்மா சுரூபத்தை பார்க்கலையோ இந்த பாபி காட்டியில திருடன் வேற இல்லையே உண்டாய் அவன் இவனை காட்டிலும் வேறு பாபி இல்லையுன்னு நகத்தம் பாபம் அப்படிப்பட்ட பாபி வேற ஊதகத்தில் இருக்க முடியாது கிட்ட இருக்கிற பரமாத்மாவும் மறந்துட்டு இருக்கிறவனை காட்டும் வேறு பாபி கிடையாது ஆகம் ஆயிர அகண்டமான போய் நான் தக்கின்றே இவன் நாம் பெரிய மஹாபாபி நூட்டாள் ஆஹாரிண அந்த டங்கி ஓய்வடை வரை யோகிஹள் வர சன்னியசீன் சா அவள் அந்த சன்னியாசி தர்மத்தை தான் காப்பாற்றணும் பண்ணிட்டார் ராகினோ யோகினோ ராகிகளா சந்திரம் பூஜிண்டு அப்படி கூட சில ஜானிகள் சுந்தர சுவாமி இருந்தாள் அவள் எல்லாம் வந்து சன்னியாசிக்கிறார் அவன் முதல்ல அப்படி அது ஒரு ஆசிரியம் பள்ள வச்சு காலம்புற தாமிரபரணி நதியில ஸ்னானம் பண்ணினாள் குழந்தையாள் நான் சித்தி தர்மத்தை கொடுக்கக்கூடிய யோகி தர்மத்தை அவலம்பிச்சுன்னு பரந்து போக போறேன் என்று சொன்னாள் அந்த பெண்ணு உடனே நமஸ்காரம் பண்ணி நானும் கூட வர போறேன் என்றாள் கூட பரப்பும் இருந்தாள் அவள் தான் சமாதி அடைஞ்சிருக்கானே ரொம்ப பெரியவாள் ரொம்ப வயசான ஒன்பது வயசானவாள் அவளுக்கு தொண்ணூத்தி எட்டு வயசுல தயார் இருந்தாள் தாயார் போய் ரெண்டு வாழும் நமஸ்காரம் வந்தவள் ஒரு அழக நமஸ்காரம் பண்ணா சாயந்திரம் இவர் ராத்திர சாம ஒண்ணு வாங்கி போறதுல இவரு பிராணாயம் பண்ணிட்டு இருப்பார் கிடச்சது போர்வம் சொல்லுவார் அப்படியே ஜீவனம் பண்ணிட்டு இருந்தா இவர் போய் சாயந்திரம் நமஸ்காரம் பண்ண உடனே அவளுக்கே தாகல்ல எந்த நமஸ்காரம் இருந்து ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் இந்த ஆசிர்வாதம் தான் வேணும்னு நினைச்சேன்னா குழந்தைதாரிதான் ஒன்னே காலம் பிரம்மரந்திரத்தை சமீபத்துற அப்படி இல்ல மகன்கள் அது மாதிரி அழிவாள் அந்த சக்தி இல்ல அம்மா உங்களுக்கு ஒன்னு உத்தரவு காத்தா இத்தனால காத்துட்டு இருந்தேன் என்னமோ சொல்லிட்டு போறான்னு நினைச்சிட்டு அப்புறம் போய் பார்த்தா காணுங்க உட்காந்துருக்க சரீரம் இருக்கு கோரி கொஞ்சிட்டு விட்டாள் அப்படி சுந்தர் சுவாமி மகன்கள்லாம் இவாள்லாம் வந்து யோகிகள்னு சொல்றது இவ்வாளு நிதிகள்னு சொன்னா காஷாயங்களை தரிச்சுங்க அவங்க தெரியாது தண்டாதிகளை தரிச்சுட்டு இருந்தவாள் இப்படி பலவிதம் ஒன்றும் சன்னியாசி இல்லை குட்டிச்சகன்னும் புகூதகன்னும் அப்படிதான் ஹம்சனும் பரமஹம்சனும் ஆறு விதமான ஒரு ஸ்திதி உள்ள சன்னியாசிகளை போய் சொல்றாள் யோகிகள் இருக்கானே யோகிகளுக்கு ஹத்தாலா இருந்து இவா வந்து கேவலம் போகிகளா கூட இருப்பாள் அவளை போய் பார்த்து நான் நீ தப்பு பண்றீங்கன்னு சொல்ல நம்ம கிரிக்கிட்ட அவ கிட்ட பாபமே ஒண்ணும் போய் அண்டவே முடியாது பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டாரும் நான் சாப்பிடலாமா ஒரு தொழில் குட்டிபிட்டா ராஜமுக கத்துணும் பரமசிவனே விஷம் ஒண்ணும் பண்ணாது விஷம் அருத்ரனா இருக்கிறவன் அப்திஜமான விஷத்தை சாப்பிட முடியுமா பரமேஸ்வரன் சாப்பிட்டாலும் இவங்க போய் சாப்பிட முடியுமா முடியவே முடியாது அதனால ரோகிகளாக இருக்கிறவர்கள் சில சில காரியங்களை அவர்கள் பண்ணுவார்கள் அதை பார்த்து அந்நன் போய் பண்ணப்படாது ஆனாலும் ரோகிகள் என்னென்ன நடக்கணுமோ அது மாதிரி நடந்தா அவளை பார்த்து பல பேர்கள் நன்மை அடைவாளா அதனால சில காரியங்களை ரோக்சேமார்த்தமா அவளும் கொண்டித்தான் அசராந்த ரொம்பத்தைடுக்கும்ப காரியங்களை பண்ணப்படாதுனாள் பண்ணப்படாதுன்னா ஏதாவது வேணும்னா அவரும் போய் தொழில்தானே கொண்டு வரணும்னா அனாதாத்தான் ஒரு வஸ்துவும் வேணும்னு நினைக்காதே ஒன்னையும் இருக்காது அசாந்தா நிருபத் எல்லாருக்கும் மகான்களுக்கெல்லாம் நீ யோகியான எப்படி இருக்கோ எல்லாரும் ஒப்புத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் நிருபத்ரவகா ஒருவிதமான தொந்தரவுகளுக்கு நீ விளைச்சு வாங்காலே அப்படி இருக்கணும் இருக்கணும் நல்ல ஸ்தானாதிகளை பண்ணணும் பிரணோஜபாதிகளை பண்ணணும் ராம சங்கீர்த்தனம் பண்ணணும் ஆனா பண்றேன் ஒழுக்கி தெரியுது போல ஆரம்பிச்சுட்டா அப்புறம் பல்லாக்கள் வச்சு தூக்குவாள் எனக்கு ஆச்சாரிய விலகிறேன் பல்லாக்களோட போலாம் அவன் அவ கதவை சாச்சினா உடனே கண்ணை முடிப்புறா அவன் கண்ட கதவை தரந்தா கூட தெரியலமா இருக்கு அப்படி இருந்து சிஸ்டோ அஷிஷ்டவத் சசியாது வாஸ்தவமான சிஷ்டன போரோ உலஹத்துக்கு கால் மிச்சாதே கால் மிச்சுங்கே இரணங்கள் கூட ஆரம்பிச்சி உண்ண மகவ தியானம் தா பண்ணிடு சிஷ்டோன சிஷ்டவட்சస్యதி பிரம்மோ பிரம்மவிக்ரமிஹ் கந்ததசியாய் நித்யதிகயாய் ब्रह्मவிதாஹி பரமசேவ தடணூளாதி இந்தகே உத்தமారణ ஞானி अनाज्ञ மாนุஷே வித்தே ஆத்யாதிவே ததாக்ரதோம் அப்படி பத்ன புத்திராதிகள்தி பண்ணி வைக்கக்கூடிய வஸ்துக்களை ரொம்ப சிறுத்து கையில வச்சுட்டாரு அப்படி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுவிடுவாழ் சொன்னால் ஒழிக்கு வருஷம் போடுந்தால் பத்னியும் புத்தங்கள்ட்டையும் வந்து கொள் நாம நாட்டுனும் எல்லாரும் ஒருவாழ் எல்லாத்தையும் சரியும் பிரிவாடி உடவனா எப்படி வாங்கிக்கோ நடு ஒழுக்கி வேட்டும் போது ஆனால் வார்த்தவமான புயின் மட்டும் இங்க இருக்கணும் தெரியுமா பரமேஸ்வரத்தை அது எதை போல என்ன அது அப்படுவாய் பகிர் அசாரையில் இந்த வாரவணித்தேன்னு பணத்துக்காக பரபுருஷனை எதிர்பார்த்துட்டு இருப்பாள் அலங்கார அலங்காரம் பண்ணிட்டு வாசல வந்துருப்பாள் இதுக்கு ஒரு பணக்காரன் நாளைக்கு ஒரு பணக்காரன் அது மாதிரி எதிர்பார்ப்பாள் அப்படி பணம் உள்ளவனையொம்ப நாளைக்கு ரொம்ப ரொம்ப போல அபிம் அதுல ஏதாவது அந்த அபிநயத்தில் சாரமாவது இருக்கும் அசாரமா இருக்கும் சொல்லுவான் இந்த மைனரை அவங்க ஏன் நல்ல பயனான கார் வச்சிருந்து இருக்கீங்க சேர்ந்து அம்பது மயில் கார் வச்சிருந்து போகணும்னு செஞ்சா இருக்கார் வச்சுக்கோ அங்க கூடுவாங்க நீங்க பத்து நாளா வரல எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல நான் சாப்பிடவே இல்லை மூணு நாற்பது ஐம்பது வீட்லையும் வாங்கி ரெண்டு மூணு வாழ்க்கையும் சாப்பிட்டுருக்கேன் சொல்லாம் ஏன்னா இந்த பயணம் ஐம்பது வீட்லிக்கும் ஒரு ஒரு வேலைக்கும் கணக்கு பண்ணி படம் வாங்கி பண்ணலாம் அசாரையில் அபிநயா இந்த அபிநயத்துல சாரமாவது இருக்கும் பண்ணி இருந்தேன்னு சொல்லி போய் சொன்னாலும் அதுல ஒரு சாரம் இருக்கு இப்படி குழு இல்லாம இன்னமும் வந்து ஒரு ஒரு மணிக்கு நாற்பது ஐம்பது மட்டும் வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு வங்காய் சாம்பாரோடய அசாரை அபிநயா அர்த்தமா இவளுக்கு யாரிடத்துலே சங்காஹா இந்த பயனுக்கு இந்து உருளமங்களா இவனுக்கு எங்க சொத்து இருக்கு இவன் பேர்ல எந்த பேங்க்ல பணம் இருக்க சொல்லணும் இவன் நிலத்தல் மனசுக்கு அதுக்காக வீட்டை ஏகவசனம் அவன் எத்தனை மணி நேர் வந்தாலும் அவங்ககிட்ட இங்க எதிர்பார்க்கறது பணம் ஒண்ணுதான் கிருஷ்ணே புத்தியே மனசே என்றால் அந்த பாரவணி தேருக்காளே தாசி அவள் என்ன தெரிஞ்சுக்கோ நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அவள் எத்தனை பேர்கள் வந்தாலும் மேலுக்கு அபிநயம் து பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கு அது மாதிரி ஞானிகள் பேசினாலும் போனாலும் உள்ள பிரம்மத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாள் அப்படி இருக்கணுமாம் யோகிகள் இந்த சுற்றி கூடிய வஸ்துக்கள் அதுகளில் பத்துவதைக்காத பிரிச்சு விட்டு எந்த வாஸ்தவமா எதுவும் இருக்கணும் தெய்வமான வித்தம் அவன் தெய்வத்தான் அனுகிரத்தை நிறைய தேர்ச்சி உபாசனம் பண்ணிருந்தாள் அவன் நிச்சயம் ஏதாவது ஒரு தெய்வத்தை உபாசிக்கிறான் ஈஸ்வரனு எந்த பரமாத்ம நினைக்கிறோமோ அந்த ஜஞ்ச அனுகிரகத்தாலதான் அவனார்குரு அனுப்புவது புண்ணிய புருஷா இருக்கு நல்ல குரு உபதேசம் பண்றதுன்னு மட்டுமே உதேசம் என்று போடுவார் அப்படி ஈஸ்வரோபாசியும் பயனே திரதாது அவள் ஒத்து கடைச்சாலே அவளை மனுஷனா நினைக்காதே பரமாத்மாவே பரபிரம் நினைச்சுக்கோ ஈஸ்வரனே இப்படி கைகால்களோட மனுஷனா வந்திருக்காள் என்று நினைச்சுக்கோ அப்படிப்பட்ட உண்மக்கடை அதுவே சுஜாக்கர் சுஷ்டோ வித்திய கஷ்டத்தை தமின் பிரயதத்தை சர்வன் சுஷ்டோ தேவ ஒருவன் பண்ணி சர்வதேவதையும் தன்னுடைய புத்தியினால உணர ஆரம்பிச்சுட்டான் தரிசனம் கிடைச்சுட்டும் கிடைச்சிருந்தா அப்படி சர்வ தேவதைகளையும் திருப்தி பண்ணிச்சு தேவதைகளெல்லாம் நலன போல யில பிரத்ய தரிசன இந்திராதி தேவர்கள்லாம் நலனுக்கு கண்ணிலேயே புலப்படுவாரா அப்படி ஒருவனுக்கு புலப்பட்டாலும் கூட அந்த சர்வ தெய்வங்களையும் கண்ணால கண்டவன் அவனையும் இந்த பரமாத்மஸ்வரூபத்தை உள்ள பார்த்த ஜானியும் சமமாக மாட்டான தீர்மானம் சுஜாத்தன் ய மாணய்தி சமித நவமானது பூஜை பண்ணுவாள் எம பிரயத்தமான மாணய்தி சமிதா பூஜை பண்ணுவானிகள் நிரம்பாள இருக்கிற மகான்களை பார்த்து சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு சில பேர் பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணினால் நம்ம பூஜை பண்ணாலே அகங்காரத்தை உடனே அடைஞ்சு கூடாதே என்றார்யோ நாம் தெரியவன் நினைக்க கூடாதே இல்ல யாரா பூஜிக்கல்ல அவமோதிச்சார் அப்பவும் கூடாது பூஜை பண்ணல அவமான அதுக்கும் தாப்புறாதே மனசே ோகிஹ படிப்பாடா தன்ன பூஜ்ச்சாலும் தான் தெரியவன் நினைச்சு மாட்டா அவமதிச்சாலும் தான் தன் மனசை தாபப்படுத்திக் கொள்ள மாட்டாளாம் இமேஷோன்மேஷவ வினயே தனித எ கொற்றதும் மூடுவதும் தரப்பது ஆயிருக்கும் அது மாதிரி உலகத்துல அறிந்தவர்கள் பெரியோர்கள் தெரிஞ்சுட்டு பூஜிப்பாள் அதிக முட்டால் நம்ம போற ஒரு தந்தானேன்னு நினைக்கலாம் லோகஸ்வபாவிகி இது உலகத்துக்கு இயற்கை விட்டாள் அறிஞ்சவன் தான் பூஜை ஒண்ணு பெரிய வாளை அறியாதவன் பூஜிக்க மாட்டான் இது உலகத்தில் நடையில் இருக்கக்கூடியது என்று ஞானியானவன் எப்படி நினைச்சுக்கொள்ளணுமா வித்வாசோம்தீ இ மன்னேதமான அகம் மணிணா மூடா லோகே மாயா விசாரதா நமாந்தம் ஆனயிஷன் சி மகான்களை கண்டிப்போத்தில் ஈடுபட்டு பரம மூகர்களாக விவேகமத்தவர்களாக சஞ்சரிக்கிண்டு அப்படி இருக்கும் ஜீவராசிகள் அவிவேகல் என்ன பண்ணுவார் தெரியுமாட்டான போனாலும் தூஷண வேற பண்ணுவோம் இவன் பூரிக்கா வண்டியில தோஷத்தை வேற ஆரோபணம் பண்ணுவனா தூஷிக்க வேற தூஷிப்போகிகள் அதுக்கு தாபாது அப்புறம் சிக்க நாள் கூடமாயிருக்கு வரமாட்டாங்க சாப்பிட சொல்றவங்க சொல்ல மாட்டானே கிட்ட வரமாட்டான் சன்னியாசி இன்னைக்கு நாளைக்கு இந்த மானம் மௌனம் ரெண்டும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்க முடியாது வந்து பூஜை பண்ணுவாண்டாம் மௌனாதிமங்களை பூஜை வாண்டால் நம் மௌனத்தை வச்சுருந்தா பரலோகம் நம்ம கையில் இருக்க புண்ணியலோகமும் பரமாத்மஸ்வரூபமும் வைகுண்டாதி லோகம் அசோ மௌனசிய தத்விது மௌன விரதத்தை வச்சுட்டா அதுக்கு பல புண்ணங்களா மௌன பூஜை விளையாடுனா இந்த லோகத்துல பெரிய மௌன அதிநீவங்களை வச்சுட்டா பல லோகத்துல பெருமை அடையலாமா மகால வசிப்பூத்தா ஸ்ரீ எங்க போய் வசிப்பட உலகம் முழுக்க ஆரம்பிச்சுட்டா அவர்களுக்கு பூஜிக்கிறாள் அந்த இடத்துல போய் வந்து வசிப்படலாம் மகாலட்சுமி ஸ்ரீ ரிஹி மகனார்த்தம் லட்சுமி பிரதிபந்திராமி பணம் இருக்கே இந்த ஸ்ரீ காட்டிலும் எந்த ஸ்ரீ அடைவது கட்டம் தெரியுமா சுதுலபா ஸ்ரீ ூபிணியானபாதீ அது கிடப்பது தான் கட்டம் பாக்கிஸ்ரீ எல்லாம் கிடைச்சு விளாம் தபஸில் கிடச்சுவிடும் கிடைக்கும் ீஹ விண்மோ பிரி இந்த ஜாக்கு நல்ல பிராமணமான ஜானி இருக்காரு அவனுக்கு ஒரு ஆறு ரொம்ப அவசியமா திய உணர்வதற்கு ஒரு ஆறு வழியாணி பிரம்மத்தை உள்ள அரியணையான ஆறுதான் அவன் அறிய ஆரம்பிச்சுடலாம் என்னன்னா அவன் தோட்டத்துக்கு எல்லாம் போய் சொல்லுவான்னு சொல்லுவான் காரணமா சொல்லுவான் அனைத்து சொல்லுவான் இன்னைக்கு சொல்லுவான் நம்ம பொய் என்ன பண்ணுவான் அதை திருத்த முடியாது பிரகிருத்தியே அப்படி ஆகினால சத்தியம் ரொம்ப அவசியம் அதனாலதான் முந்தக்கம் மொழி முந்தக்கோ புரட்சத்துல சத்திய நிலப்பியாக தபா ஆமா சரியே நரீரே ஜோதிஷி உண்டகோபுனே சத்தேன்தபேஷ ஆமா சமச்சரியேணாச்சு அத்திநாத்தோ இருக்கு ந அது முக்கியம் இருந்து நிஜம் பேசி முக்கிய தீட்டமாட்டி சொல்றான் இது சத்தியம் அர்த்தம் சர்வதா சத்தியவதனேன சர்வதா சமேன சர்வதா தபசா சர்வதா பிரம்மச்சரியனான்னு பிரத்யேகம் இந்த நித்தியம் பதத்தை அன்மீகம் நித்தியம் சர்வதான அர்த்தம் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா போல ஆச்சாரியால் சொல்லுவார் அதனால ஆச்சாரியம் என்ன பெருமை ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஜானி புரியும் தான் புரியும்னா அப்போ வந்து அது பிரயோஜனம் இல்லை அவளை போய் எல்லாரும் கொண்டாட மாட்டாள் எல்லாருமே பெரியவாள் தான் ஆச்சாரியாலேஸ்தானும் தங்கள் தங்கள் ஆச்சாரியால கொண்டாடுனால என்ன காரணம் தெரியுமோ ஒரு சின்ன குழந்தைக்கு முகப்பட்டு புதிய புரியா அதான் அவளுடைய பெருமை இல்லை மாச்செல்லியால் அவன் இந்தியாவில இருக்காரு அவனுக்குரிய பேசுவாள் சத்தியம் இருக்கணும் ஒழிய தப்பா இருக்கும் எந்த வழி அது உடனே பணம் செலவா அட்சுதாயன அனந்தாயனாவவே ஆறுல ரெண்டு ஒரு தடவைக்கு மூணாறு பண்ணணும் உடனே நூறு தடவை ஜபிக்கணும் அறவுகடி நடக்கணும் நூறு தடவை ஜபிக்கணும் கடற்க பக்கமா அப்படியே சாப்பாடு எப்படி சாப்பிடணும் நீரை சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது அதுக்காக பண்ணதெல்லாம் நாமே சாப்பிடலாமோ ஏதோ உற்பத்தம் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடும் விருப்பம் சாப்பிடாதே இருக்கா வித்தம் புக்துவா சபம் துத்துவா சக்தி பக்கமா படுக்கணும் அவன ரோகமே கிட்ட அனுசாதி பண்ணிக்கிறது ஜலம் மண் இதனாலே அந்தமனா படுக்கணும் அவ்வளவு ஆச்சமம் போடலாம் நினைச்ச ஒரு சாஸ்திரி மட்டும்தான் பேர்லாம் அடையப்படு கஷேமத்தை சாஸ்திரம் அடையணுமா என்ன வித்யா வித்யா உபாதனம் பகவதாராதான் ிகள் பண்ண ஆரச்சுதான அவன் எல்லும் குறிப்பிட்டவனா தோம் ஏற்பட்டவனா போனாலே போனாது அவன் சத்தியம் பேச ஆரம்பிச்சுதானே அஜானம் விலகும் யதார்த்த மன்னியும் அவன் சத்திய பிரதிஷ்டாய வைரத்தியாக அஹிம்சா பிரதிஷ்டம் வைரத்யாக சத்திய பிரதிஷ்டம் சத்தியத்தை சொல்றது மறிச்சு போனவன் சொத்தா அழிந்து சத்தியமே ஒருத்தன் பேசினா மறிச்சு போறது அவனை போய் இவன் கட்ட போறது உடனே பேசுவான் கண்டு மறிச்சு போன குழந்தை அழிந்து நமக்கு நாராயண தித்தரே ஒரு ஆடு ஆட்டு குட்டி சுத்தமான போய் போன குட்டி அப்படின்னா ஆடு வச்சுதான் வர மாட்டேங்குது எ அடிச்சு அடிக்காதே அடிக்காதே போன குட்டியிலிருந்து கட்சி விளையாட ஆரம்பிச்சு சத்தியம் இருந்தா அப்படியே மரிச்சவன் அஜிசை இருந்தது கீரை புரியும் பாம்பு விளையாடும் பசுமாற்று நடத்துல பிளியை குட்டி வந்து ஊட்டும் பசுடைய கலந்து நடத்துல போய் ஊட்டும் தன் தாயக்காரும் அகத்தியாசிரமத்தில் இப்படி இருந்ததுங்கிற என்ன என்ன காரணம்னாலும் அஹிசை அங்கே இப்படி எல்லாம் பதஞ்சலி யோகசூத்திரத்தை சொல்லியிருக்காள் பதஞ்சலி யோகசூத்திரம் ஆகி படிக்கணும் நல்லா தமிழ் இருக்காள் ரொம்ப துருமா எழுதிட்டா கடலுக்கு நிறையவே முடியாது பதஞ்சலி ஹோமசூத்திரத்தை பிரம்மசூத்திரத்தை நாராயணன் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகம் பாகவதே எழுதிட்டா இந்த பதஞ்சலி ஹோமசூத்திரம் வியாக்கியான இருக்கு சமஸ்கிருத படிப்பது சிரமமா இருந்தா தமிழை வாங்கி பிடிச்சதுதான் தெரியும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு அவசியமா இது இருந்தது ஏன்னா எல்லா சகலமும் அந்த தானா அவார்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடணும் கொண்டு வருவது ஆச்சரியமான ீவோச விஷன்மோமோ கதகன் ரூஹி வியமோன அடக்குவதா அல்லது பிரம்மத்தை போய் மௌனம்னு பிரம்மத்துக்கும் பேருக்கும் பிரம்மத்தை போய் அடைவதா யாருக்கு மௌன விரதம் மௌனம் நான் என்ன அதை எப்படி அடைவது கதை சுரணும்னு கேட்கிறார் சவராஷ்ட்ரன் மௌனம் வந்தம் விழ மனம் கூட வாக்குடம்பூட இன்பூயோ வாசோ நே அப்ராமசா ஆனந்திரமணோன்னு போய் பேச முடியாது பத்தி பேசுற இடத்துல கிட்ட போய் வேகம் போய் பிரம்மத்தை இன்னதும் சொல்ல முடியலையா பிரம்மத்தை பத்தி சொல்லு சிஷியம் போய் குரு காட்டா அவரு சொல்றேன்னு ஆரம்பிச்சார் உபன்யாசத்துக்கு உடனே அவர் சொல்ல போறாரு நினைச்சா நட முடியிருக்காரு சித்தகையெல்லாம் உடனே சிரிக்கிறார் கையதிக்கிறாக்கிறார் ஒண்ணே அவனும் சிரிச்ச கண்ண முடி அவ இப்ப இந்த நாள் சிஷ்யம் குரு பிரியாசம் பண்ணுவனே அது மாதிரி இல்ல ஆத்தியாரி நடக்க பின்னாடி அந்த பசங்களுக்கு எல்லாமே வார்த்தைகள் கூட வேலை கிடைக்கல அவனும் தெரிஞ்சுடா பிரம்மத்தை சிஷ்யனும் இன்னும் இவர் சொல்லலையே என்ன மாதிரி தான் அவசன மௌனாலே குமாரி அகத்திரே கௌனவியக்கூவா சதீணை ஆமேஷ்டா மௌனம்ஷோண்டி ஆச்சேயே மௌனவியகிரமரிசி வசதிகணைத்தோன அந்த பொண்ணின் தோழ்கள்லாம் கல்யாணம் போய் திருப்பதியில பண்ணுவேன் பாகலேயும் வாதுகாடு ஆடிக்கு ஒருவர் ஆட்சிக்கு அவன் பத்து செய்தியாளர்களிடம் வந்தாங்க பல்கலைக்காம காவி குடிக்கணும் இப்படி தான் இதெல்லாம் தான் வந்து முன்னாள் முன்னே எழுதிட்டே நேரம் கைக்குறது ஆறு வாண்டாங்க முன்னேற்றமா உடனே அந்த பெண்கள் தெரிஞ்சு அப்படி தத்துவம் நீத்தி நீத்தி நீத்தையும் கட்டுசு இல்லையா ஆத்மா பிராணம் ஆத்மா மனசு ஆத்மா சரீரம் ஆத்மா புத்தி இல்லையா ஆத்மா சொல்லி சொன்ன உடனே கடைசி மிஞ்சு ஆத்மா அவன் அப்புறம் இல்லையே அவன் சொல்லல அதெல்லாம் இல்லையே அண்ணன் அவன்லாம் இல்லையவன்லாம் இல்லையேன்னு தன் பர்தாவில வந்த உடனே இவன் ஆறான்னு காட்டுதான் நடிச்சிட்டாள் அவன் அப்படி மௌனத்தினால கண்டுபிடிக்கக்கூடிய வஸ்து இந்த வஸ்து வேதம் போய் என்னமா போய் சொல்ல முடியும் ஒரே ஆனந்தகரமான வஸ்து அந்த அனுபவத்தை என்னவா வாக்கினால சொல்ல முடியும் கிட்ட வேதம் அனுப்பிரவேசம் பண்ண முடியாத வஸ்து அந்த போனதே வாயு முடிந்து அதனால வேணாம் பிரம்மத்துக்கு ாமல்வுனத்தைடஞ்சதாம் வே அது மட்டுமில்லை வேதங்களெல்லாம் எந்ததோ எத்தோச்சிதோதமயமா அந்த ஒழுங்கிப்பூதாம் அது மௌனம்னு பிரால பிர அறிவதற்காக சத்தான் என்ன சதன்மயத் விபாத்தி ராஜசன் அவன் ஏதா மழைக்காய் கட்சிக்காய் நினைச்சிருக்கா அப்படி வேதமயம் பரபிரம்மயராஜன் மதராஷ்டோஷி ஆமா வேட Sama Vedancha Vedaya Pahabani Kurvan Pahabani Lityadayr Nalkinna Lityadayr Soya Jumshi Svabani Lityadayr Sama Vedancha Vedaya Pahabani Kurvan Pahabani Lityadayr Kinnna Lityadayr Ustabhukweera Vajjam Manirikan எதிர்வேதம் அத்தியானம் பண்ணியிருக்கான் சமவேதம் அத்தியானம் பண்ணியிருக்கான் நீச்சம் பாபத்தை பண்ணிட்டு இருக்கான் இந்த பாபம் உன போய் பாதிக்குமா அல்லது அந்த பாபத்தை வேதம் போட்டி விடுமாறு கழிவு காட்டுறது ஆற்றன் அத்தியனம் பண்ணி பகவான் ஒரு துளசியாவது அவனுக்கு அர்ச்சனம் பண்ணான் இவங்க எத்தனை தலைவசம் நான் அவனை காப்பாச்சாது நான் சத்யமாச்சோட என்ன வித்தியாபிரவீணம் நான் புரிஷன் முதல்ல மட்டும் மொத்தம் ஜபிச்சாருன்னா உங்களோட இருக்கிற மட்டும் ஏதாவது சாப்பாட்டுக்கு கட்டம் எல்லாம் பண்ணும் பகவான உபாசிக்காமல் வேறு ஒருத்தன் ஜபிக்கின்ற எந்த பண்ணும் தெரியுமா இல்ல பகவத் ஆராதனை இல்லாமல் வேகத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தா நீடம் ரத்தம் ரெக்க முளைச்சின மட்டும் அம்மா ஆகாரம் குணம்னு இருக்கும் பெரியவளாய் பர்த்த சம்பர்க்கத்தை அடையின மட்டும் அம்மாவாத்திலே இருப்பாள் பெரியவளாய் பத்து சம்ப சுத்தறிஞ்சுக்கள் யானா அப்புறம் அம்மா அப்பா போடாதுன்னா அவளா டீட்டு வாங்கிட்டு பக்குவம் வந்தியாசிகள் இருக்க மாட்டாங்க பட்சிகள் கூட்டுல இருக்காது அப்புறம் பரப்பு அரும்பாட்டுக்குரிய ஆரம்பிச்சுக்க முடியுது அது மாதிரி வேதங்கள் என்ன பண்ணுவோம் மகன சமயத்திலே பகவான் ஆராதிக்காம வேதத்தை மட்டும் கிராம போட கிளேட்டு மாதிரி சொல்லிட்டு இருந்தவர விட்டுவிட்டு போடும் கை விட்டுட்டு போடும் பிரதே எந்த காலத்து காண்டுமா அந்த காலத்துல கை கூர்மா சாத்த பட்சாசியே நம் பிரியந்தேதா துன்னு நன்னா கேக்குற அப்ப தர்மம் இல்லாம பகவத் ஆராதனம் இல்லாம ஒருத்தர் வேதத்தை ஜெபிச்சா அப்ப என்னமோ வேதத்தை ஜெபிச்சா சர்வதேவத்தை மோசிக்கிறா அவளை போய் நமஸ்காரம் ஒண்ணு போவான்னு சொல்லிக்க இந்த புலம்பல் பண்ணா புய்யான்னு கேட்டார் கழவனுக்கு எத்தனை விஷம் இருக்குமா பிரேத் தர்மம் வேதங்கள் தர்மம் இல்லாதவன கார்க்க வேதங்கள கூட முடியாதா தர்மம் தர்மம் என்ன பகவத் ஆராதன் சொன்ன காரியங்கள் அது உத்துமன வேதத்தை தலை பேர் சொல்றான் சூராச்சார ரத்தம் இருந்து காப்பாத்தி பிரம்மா வேதம் காப்பாற்றாத அப்ப கேக்குறான் தர்மாஷ்டம் அப்படியான அவன் ர்மத்தை அனுஷ்டிக்காமல் பகவான் உபாசிக்காமல் இருக்கிறவனே வேதங்கள் காப்பாத்ததல்ல ஒப்ப வேத பாராயணங்கள் ஆயினது காப்பணம்னு போய் கழிக்கிறாஷ்டன் அபகாபோயா சனாத்தேதை வந்தி பிரீதி முப்பத்தி கோடி தேவர்களும் ஹோமகூப்பங்கள்ல வசிக்கிறாராம் வேதாத்தியன மணி வாழ்டைய ஹோமகூப்பங்கள்ல அதனால நம்ம மாதிரி வாத்தியார் பதினெட்டு பேருத்துல இருக்கிற வேதாந்தியன் மணி அவர் அவரத்துல பவித்திரம் அவர்தான் நாம் ஏதம் இல்லாத என்ன வயசு என்னது நமஸ்காரம் நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி அறிஞ்சு காட்டால்தான் நமஸ்காரம் எத்தனை அழகா இருக்கும் இப்படி போய் சொன்னாள் சன்னியாசிகளுக்கு வியாச பூஜான் கிடைக்கும் தொண்ணூறாவது வயதுல உத்தர சன்னியாசம் ஆகிட்டு இருப்பார் பதினெட்டாவது வயதுல உத்தர சன்னியாசம் ஆகிட்டு முப்பத்தி ரெண்டு வயசு மட்டும் வியாச பூஜை பண்ணிட்டு இந்த தொண்ணூத்தி எட்டு வயசு போய் வந்தனம் பண்ணணும் ஏன்னா வியாச பூஜை அவருக்கு கூட இது போன விட அப்படின்னா சில ராஜாக்களுக்கு பணத்தினார்கள் அர்த்த ஜேஷ்டாகி ராஜா வால்மீகி அவன் ராஜ்யம் கூட ஆறு குழந்தையா இருந்தாலும் அவன் தான் பெரியவன் ராட்சி வயசான ராஜாவெல்லாம் கீழ் நிற்கணும் அவன் தான் பெரியாருக்கோ உட்காந்து அப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காள் அதனால இந்த ஜேஷ்டிய காரிஷ்டிய நிர்ணயங்களுக்கு எல்லாம் நிமித்தம் எதுன்னா அவள் அவள்டி வித்யா இதுதான் போய் காரணம் வசிக்கிறாளா நமஸ்களையும் இருக்கிற இடம் சேடிக்குறேன் போய் நமஸ்காரம் போய் நமஸ்காரம் பண்ற போது ஏதாவது ஒரு தோஷத்தை கண்டுபிடிப்பார் அவருக்கு சமத்து நாள காலம் நின்று ஒண்ணிய காய்ச்சியை உட்காந்து பண்ணுவார் இன்னும் அவர் நுண்ணுண்டு காய்ச்சி ஒண்ணுங்களா அவர் உட்காந்துதான் பண்றாரு அவன்கிற தோஷத்தை போய் சொல்லாதே என்ன ஏவ தேவதா பிரீனாதி முப்போடு தேவதைகளும் அவன் கோமகூபத்தில் வசிக்கிறவாள் நீ பண்ற நமஸ்காரத்தால் நீ அவனை பண்ற பூஜையினாலும் திருத்தாள் ஆறாள்னு வேதங்கள்லாம் சொல்லிருக்கு அப்படியெல்லாம் வேதத்தை சொல்லியிருக்கே இந்த சொல்லெல்லாம் பிராமண சொல்றாளே இதெல்லாம் பண்ணா வரும் புலம்பலான்னு காட்டான் சதராட்டம் தபேமு தப்போ புணியமு புண்ண பஞ்சாயே ஜாதிதாத்மா துக்கம் தபைத வி என்ன பண்ணிருக்கு அப்போ இந்த வெறும் புலம்பல் பேத்தல் பிரயோஜனம் இல்லையே அன்புகம் பண்ணிட்டு வேத வேதத்தை அத்தியனம் பண்ணுவாள் எல்லாரும் யஜ் அனுப்ச்சிக்க மாட்டாள் முடியவும் முடியாது ஆனா அந்தந்த பிரகரணத்தை சொல்றாளே அதனால அந்த பலம் அவள் சிந்திச்சு போடுவான் முதல்ல இசேத்துவான்னு ஆரம்பிச்சா இஷ்ட பிரகரணம் தரிசபூர்ண மாத பிரகரணம் ஆரம்பிச்சா அதான் சொன்னாள் அழகா தரிசபூர்ண மாத சொன்னா அதை சொல்றவாள் கேட்கிறவாள் எல்லாருக்கும் அந்த ரெண்டு பிரகமையிலையும் அமாவாசேஷ்டி பூர்ணவாசேஷ்டி பலம் வந்துவிடுவா பெரிய தபு இந்த புண்ணியம் கிடைச்சி போட்டுதான் அதை போய் காதலை கேட்டு அதை வாக்குறவாருக்கு இந்த பலம் கிடைச்சா இந்த நிறைய நாளைக்கு மாத்திரம் நிலுவர் பட்டு ஒழுக்கிறதுக்காகவும் இல்லை எல்லாம் எல்லாம் பரமாத்மாவை அடைவதற்காகத்தான் தபோ விஜயாதிகளோ எல்லாவதற்காக தாராக்கம் புண்ணத்தை சேர்க்கேர்க்க பாபம் தானா விலகிருதான் லைட்டு பத்து ரூபாய் லைட்டை போடூடா அப்படி உடனே என்னாரு எங்க பார்த்தாலும் ஒட்டியில் போகார்கள் அது மாதிரி புண்ணியத்தை குவிக்க குவிக்க பாபம் நெருகின்றே இருக்குமாம் புண்ணியன பாபம் போக போக அதான் சுவாமி சொல்றாள் ஏதாம் சொந்த பாபம் தாள் எப்போ பகவத் சுரூப்ப எனக்கு உள்ள தெரியும் அர்ஜுனன் காட்டான் அர்ஜுனா பாபம் யாருக்கு முருகிறதோ அவனுக்கு தெரியும் நாள் பாபம் போகணுமே அதுக்கு என்ன பண்ணுவேன் ஜனானாம் புண்ணிய கர்மனாங்க நல்ல காரியம் போயிட்டு பெட்ரோல விட்டா பாபங்கள் எல்லாம் விலைக்கு போடும் புண்ணத்தினால பாபம் போச்சே உடனே ஜானோதயம் உண்டாய் ஆத்மஸ்வரூபம் கூட தெரிய ஆரம்பிச்சு அப்படி இந்த புண்ணியத்தால பாபத்தை போக்கி ஆத்மஸ்வரூபத்தை உள்ள பார்த்தால்தான் மோற்றத்தடங்கு விடலாம் அது சுப்பிரகாச வஸ்து அதை பார்ப்பதற்கு வேற இன்னுமே தேவையில்லை ஒரு பவுனை கிழ போட்டு அதை பார்க்கறதுக்கு ஒரு லைட்டு கொடுக்கும் லைட்டை கொண்டு போட்டான் பவுனை எடுத்துட்டான் மோதிரத்தை எடுத்து விட்டான் அப்புறம் லைட்டத்துக்கு ஒரு லைட்டு ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு இந்த புண்ணியத்தை இந்த சத்கர்மாக்களை உபயோகப்படுத்தா நுகாங்க இந்திரிய வர்க்கம் இருக்கேன் இந்திய கூட்டங்கள் இதை திருப்தி பண்ணி வைப்பதற்கு தான் நல்ல காரியத்தை உபயோகப்படுத்த முடியா அதோட அஸ்மின் கிருதம் பரலோகத்தில் போய் சுவாதிகளில் போய் பல ஆயிரக்கணக்கான வருஷம் வசிச்சு அந்த புண்ணியமான உடனே புண்ணிய மத்திய லோகம் கீழ வந்து விழுந்து மறுபடியும் போவன்லோகம் முதல்ல வருணலோகம் அப்புறம் குபேரலோகம் காமியமான கர்மாக்களை பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படியே சொந்த சுஜாதோகேலமன் ஃபலமன் காமியான கர்மாக்களை பண்ணின அவ கர்மா பண்ணவும்ிகள் இருக்காள் அவர்களுக்கு அசோலோகா னந்த சும் ஹி ோராஜி ியமமம சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம் புண்ணியபுருஷால் பார்த்திகள் எல்லாமே எல்லாம் தபஸ் பிரம்மதேவன் பண்ண தபஸ் தபோ மூலம் தபஸாலே வேதமரிந்த மகான்கள் உள்ள பார்த்து நோச்சத்தடஞ்சூர் விஜயம் தோஹி அப்போ தோஷமி தபஸ் அதுஷ்கா தபஸ்வீ சும அப்போ தோஷமுள்ள தபு வரும் உந்தோன் கட்ட ஹதரா தோஷமுள்ள தௌண்டோன் கட்ட அளவ சுஜா பாத்து கழுவனா கிரோசைத் தோசிசா திராஜன் கம்மா ராதைத் திரீ தபசக்கு பன்னிரண்டு தோஷமா மூலமான காரியம் பதிமூணாம் தபசுக்கு தபசு பண்ற வாழ்க்கையில் வந்து பாதிக்குமா அந்த பன்னெண்டு பதிமூணும் இந்த இருபத்தஞ்சையும் தர்மம் பன்னெண்டு இருக்கணும் இருந்தால்தான் தபசு சரியான தப்சு ஆகும் என்ன அந்த பன்னெண்டு பதிமூணுன்னு கேட்கிறாற்றோ காம லோகமா கோபம் தப்சுக்கு கோபம் பதிரு காமம் விஷயங்கள் ஈடுபடுதல் அதுக்கு காமம் என்று பேரு கோஹா லோபம் அமாவாசியா என்ன என்ன வழக்கமே இல்ல ஒண்ணு ஒரு நாள் கட்டளம் தான் பண்றதும அப்படி எத்தையாவது சொல்லுவான் காரணத்தை இல்லாத சொல்லுவான் என்னன்னா தனவியா தான் அதுக்கு லோபம் பேரு பணத்தை கொடுத்தாமி அவன் பண்ணலாம் என்ன பண்ணப்படாதுன்னு தோணாம தபஸுக்கு இதெல்லாம் தோஷமாம் தபஸ் போருமே தோணாதாம் மேல மேல இன்னும் வேணும்னு ஆசையா இருக்குமாம் கருணையே இருக்க தயவே இருக்காது அவன் ஆறாவது வாழப்படுத்த ஒரு குழந்தை எனக்கு தாங்குவான் கடையில் வாங்கிட்டு வந்தான் அவர் என்னமோ வந்து தபஸ் பண்றாரு எத்தையாவது தோஷத்தை கல்வி சொல்லுவார் பத்தி நான் தான் பெரியவங்கிற வண்ணம் இதெல்லாம் தபசுக்கு அடைஞ்சலாம் இதெல்லாம் தோஷமுள்ள தமசா இப்படி தமசுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய நிறைய தேடுறது இதெல்லாம் தமஸுக்கு அத்த பொறுக்காமல் இருப்பது ஈர்ஷன் பெரும்பு பிரதிபந்த சாப்பிட்டுவான் அது ஒரு எங்க மாதிரி பண்ணிவிட்டு சொல்றா இந்த பண்ணி லோ விஜித்த அகூ மனுஷாஜு மனுஷா இதெல்லாம் மனுஷதோஷமா தபசிக்கோஷம் சொன்ன அப்படி கூட கூட வந்து நிற்குமா இதெல்லாம் விலக்கணமா இருக்கு ஜீவனுக்கு நான் வந்து இந்த பன்னெண்டும் இருக்கணும் சூழல் ஒன்னு ஒரு அக்கிருப்பேன் ஆமா கருணை இன்மை ஒன்னு இருந்தா பொருள் தபசுக்கு மனுஷ்யன் மனுஷாம் இவன தபசிலேருந்து கீழே ஆரம்பிச்சுமா இந்த பன்னெண்டு தோஷம் இருந்தா குழியை ஒட்டி பண்ணோந்தனம் ஒரு கொண்டு போடுவனாம் அப்படி ஒரு தோஷம் ஒரு அசூயங்கிற தோஷம் ஒரு கருணையின் போதும் அடுத்து எல்லாம் மனுஷம் எனக்கு இருக்கக்கூடிய தோஷமா இது எல்லாத்தையும் விலக்கீக்கணம் इभ्रत्को ீ இோபணச்சாபோத் சந்தோற்ற சந்தோவ் சந்தசு துர் ஒரே படம் ஒன்பது ஜாத்திய வந்து பேசுறத போடுவன் அவர் ஏதாவது வாழ்க்கையை விட்டு விலகி பரமாத்மாவை அறியணும்னு எத்தனை மணி அவர் சப்தத்தை பேச வந்து வரவர் பெரும்பெயிற்சி பேசாதான் எதையாவது போடலாம் அதுக்காக அவர் அத்தனை வரவண்டாமே அங்கிருந்து சப்தத்தை எதிராவது போடுது நூத்திரசந்தகா ஒரே பலம் ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ற போது ஒரே மதமா ஆமா பதிமூணு பன்னெண்டு இருபத்தஞ்சு அந்த சொல்றாள் ஒரு ஆறு பத்தியும் பேசிக்கொள்வது தன்னை மட்டும் புகழ்ந்து பேச புறத்தார பத்து பேரை விஷயமிட்டு எம்மாதிரி உண்டாங்க அதுதான் மிகத்தனம் தான் அவன் ரொம்ப எதையாவது இப்ப ஒரு வஸ்துவ அவன் பண்ற எத்தனை ரொம்ப எத்தனம் பண்றவனுக்கு ஸ்பிரகாடு போயறான் அது ரொம்ப தப்பான் தபஸ் ரொம்ப கருவத்தை அடங்கி கடத்தியாரை அவமதிக்கிறது எத்தனை பண்றவனுக்கு மனஸ்வீப் கோபம் தொட்டத்துக்கெல்லாம் கோவிச்சுக்கிறது நிஷ்காரணமா கோவிச்சுக்கிறவனுக்கு விபரத் கோபம் தான் கோபம் அவன் நிஷ்காரணமா கோபிச்சு அல்லது வந்து கோபம் போடுறேன் கோபம் பெரிய பரமசத்து அதை அப்படியே தியாகம் பண்ணலாம் அவன் மாலை போடுற போது அழுத்தி போட்டேன் கோபம் புத்தியில தைரியம் இல்லாதிகளை காற்காமல் விட்டுவன் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன் ஒரு ஆரம் ஆழ்ந்த பாத்து கொடுப்பான் இந்த யாரு இந்த பாப தர்மங்களையும் தியாகம் பண்ணணும் ரொம்ப தப்பா இதுல ாம் அது எத்தனை கஷ்டமும் வரட்டும் நோத்திர சந்தா பயப்படவே மாட்டானாம் சுதுர்கே நாள் அதிசங்கள் எத்தனை ஆபத்து மேல மேல வந்தாலும் இந்த கோபாதிகளை விடவே மாட்டானாம் துஷ்டன் भोगवम इपड़ी आधुनी बोलूंगा संभोग संविद्विशमोति मानी दानं दानतां दीपणं वदनं मलियानी பன்னும்திமூனியா பிரிச்சேங்க இல்ல பதிமூணும் ரொம்ப க்ரூரமான செயல்னா பாபுகள் இது மாதிரி இது பகவத ஆராதனத்துக்கு ரொம்ப பிரதிபந்தகமா ஆராதிப்பான இதெல்லாம் இருந்தா கே என்ன சம்போகம் இது போகத்தை அனுபவிப்பதில் அதிலேயே தப்பான பேச்சுக்களை பேசுகிறது அதிமணி தன்னை பெரியவன் நினைச்சுக்கிறது தாராகவே பொருத்தப்படுறது என்ன என்ன ஏற்று வாங்கி விட்டான்னு சொல்லுவான் அப்புறம் ஒரு காலான் தேதா ஒரு மருந்துச்சா சொல்லுவார் டாக்டர் நாம் போனாலும் போறேன் நான் மருந்து வாங்க மாட்டேன் கிருபணன்னு செய்யறான் ஆமா தன் உயிரை குடுத்தால் உனபே சொத்த விட மாட்டேன் வந்தான் கிருபண நாம் பலியானு அதாவது இந்திய ராஜாக்கள் ஒரு தேசத்துல கண்டுபிடிச்சாடி பல தேசாரி பாருமா அமெரிக்காவில ஜப்பான்ல ரஷ்யாவில ஒரு தேசத்திலேயும் எனக்கு ரொம்ப வண்டிவாவா அது போல சரியா எனக்கு வண்டிவா நடப்புல இருக்க சொல்லப்படாதான் அவன் பிறச்சியார் கஷ்டப்படுறத பார்த்து பாத்தியா அந்த பயம் சொல்லி சந்தோஷப்படுவனா வர்க்க பிரசம்வேஷ்டாத்துல கல்யாணம் பண்ண பத்னி கண்டு கறிப்பலாம் நீதான் போயிலையும் தியாகம் பண்ணாம எல்லாத்தையும் உட்காட்டம் பகவானை உள்ள பார்க்கலாமா ஈஸ்வரனை பத்தின பேச்சாவது ஜெயிச்சு கிடைக்குமான் ஈஸ்வரனை வடிக்க முடியுமா இப்படி பதிமூணு மோசங்களை விளக்கணும்